வணக்கம் நீட்லி நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு டென்மார்க் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிகாகோ நகரில் உணவு விடுதி ஒன்றில் தீப்பிடித்ததில் அறுபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிங்கப்பூரின் முதலாவது அரசு பதவியேற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு இஸ்ரேலிய வான்படையினர் எகிப்து ஜோர்டான் சிரியா ஆகிய நாடுகள் மீது தாக்குதலை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் அரசு தலைவருக்கான வேட்பாளர் ராபர்ட் கெனடி அவர்கள் பாலஸ்தீனர் ஒருவரால் சுடப்பட்டார் அடுத்த நாள் ஆயிரின் போதுமார்ப்புறையினர் சுற்றி வளைத்த போது சைனை மரணமடைந்தார் இவர் ஈழப்போரில் முதன் முதலில் சைனட் அருந்தி வீர அடைந்த முதல் தமிழர் ஆவார் ஆயிரத்தி ஆண்டு யூரோப்பியன் எகானமிக் கம்யூனிட்டி ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில் நீடித்திருப்பது குறித்த பொது வாக்கெடுப்பு பிரிட்டனில் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு செசல்ஸில் ராணுவ புரட்சி இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இலங்கையின் சுயாதீன தொலைக்காட்சி அரசுடமையாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் சில பிராந்தியங்களில் வெப்ப அலை கடுமையாக வீசியது 50 டிகிரிக்கு மேல் வெப்பம் இந்த இரு நாடுகளிலும் சில பிராந்தியங்களில் பதிவானது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடம் ஸ்மித் இவர் ஸ்காட்லாந்து பொறியியலாளர் மற்றும் மெய்யலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு ஜான் மேனாட் கெய்ம்ஸ் ஆங்கிலேய பொறியியலாளர் மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜார்ஜ் ஜோசப் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முகமது இஸ்மாயில் இந்திய முஸ்லிம் அரசியல் தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஆண்டு வெட்ரிகோ கார்சியா லோர்கா ஸ்பெயின் நாட்டு கவிஞர் மற்றும் திரைப்பட இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு டென்னிஸ் கபார் நோபல் பரிசு பெற்ற ஹங்கேரிய ஆங்கிலேய இயற்பியலாளர் பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தஞ்சை ராமயாதாஸ் தமிழக கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர்